ியரான ஆடவங்களால் முதல் எவருமான் பெரிய வீராட்சியார் இருவரும் சுவாமி சுவாமிகளா இருப்பவர்கள் துன்பாமுதலான தேவதகள் அவர்களுடைய பத்னிமார்கள் இவர்கள் தாசர்களாயும் தாசிகளாயும் இருந்து ிகளுக்கு அழுும்படி கைவி கரியத்தைச் சொல்லு போடுகிறவர்கள் கைவிக்கரியத்தை பெற்றுக் கொள்கவர்களும் இருவர் கை கரியத்தை செய்கிறவர்களும் இருவர் ரொம்ப பெரிய விராட்சியான இருவரும் கைவிக்கியத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் பிரம்மா முதலான தேவதர்களும் அவர்களுடைய பத்னமார்களும் கைவிக்கியத்தை செய்கிறவர்கள் இங்க தவத்தை காந்தஸ் புருஷோத்தம பணிபதினா வேதாத்மா விஹதேஸ்வரோ யவன மாயா ஜகன்மோகாதிபுரவிராசாணத்தே தெரிவிக்கிறார் சில விஷயங்களுக்குச் சொல்லி கீரிசேவாம மேலே எடுத்துக் கொள்கிறேன் கை கரியத்தை வெற்றுக் கொள்கவர்களாகிய ரொம்பருமான் பெரிய விழாட்சியார் இவர்களைப் பற்றி ஒரு விதமான நாயனாராச்சான் பிள்ளை அவரு செய்கிறார் இந்த இடத்திலே சம்பிரதாயத்தைிருக்கிறவன் ரொம்பருமான மாதாவாயிருக்கிறவன் பெரிய விலாட்சியார் பிதா மாதா சாதவஹா என்று ஒரு வச்சனம் ஆ என்ற சப்தம் பெரிய விலாட்சியாரு சொல்றது ஹவஹா என்ற சப்தம் ரொம்பருமானு சொல்றது பிதாவாயும் மாதாவாயும் இருப்பவர்கள் தெல்லிகிராட்டியாரும் எவ்வருமானம் மாதத்துவம் தெல்லுகிராட்டியாருக்கு பிதிருவம் பகவானுக்கு என்ன ஒரு விபாகம் அந்த விவாகத்தை முக்கியமா எடுத்து இப்படி இருக்கிற தெல்லுகிராட்டியாரும் ஒவ்வெருமானம் பிரம்மாங்களார தேவதும் அவர்களுடைய பத்னாரும் சொல்கிற அடிமையை பெற்றுக் கொள்பவர்கள் என்று அர்த்தம் கொள்கிறார் பிதிருத்துவமாவது என்ன என்றால் இந்த உலகம் காரியம் பகவான் காரணமாய் இருக்கிறவன் இப்படி ஜெகத்திற்கு காரணப் பொருளாய் இருக்கிறவன் பகவான் என்றா என்ற சப்தம் சொல்றான் என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனாலே ஜகத் காரணக்கும் பகவானுக்கும் உண்டு அதனாலே அவன் சிதா அந்த பிதத்துவம் கரையாமல் கேவலம் மாதத்துவம் காயா இருக்கும் தன்மை மாத்திரம் தெளிவு சிராட்சியா இருக்கும் அதனாலே ஒரு மாதா இப்படி மாதாவாயும் பிதாவாயும் இருக்கிற இவரும் பகி பத் என்று ரெண்டு வகையில இருக்கிற தேவதும் தேவதும் அறிந்து செய்கிறார்கள் இங்கே ரொம்ப அதிகமா ஏற்பட ஜாரணக்கும்ுக்கும் பெரிய வீராட்சியாருக்கும் கிடையாது என்பது செங்கலையாருடைய அபிப்பிராயம் பெரிய வீராசியாருக்கும் எம்பெருமானுக்கும் ஜகத்காரனுக்கும் உருவானது இருவருக்கும் எகத்காரணத்துவம் உண்டு என்பது தேசிய சம்பிரதாயத்த அபிப்பிராயம் நாயனார் ஆச்சாம் பிள்ளை பெரியராச்சாம் பிள்ளையினுடைய திருக்குமாரன் இவர் தங்கிற இந்த சம்பிரதாயத்துக்கு சேர சொல்றபோது எகத்காரணத்துவம் என்கிற பிதிருவம் பகவான் ஒருவனுக்கு தான் உண்டு மாதக்கும் பெரிய விராட்சியா இருக்கும் உண்டு இப்படி மாதாவாயும் பிதாவாயும் இருக்கிற பெரிய விராட்சியாருக்கும் ஒன்பதுமான பதிப்பத்திகளான குடும்ப முதலான தேவதற்கும் அவர்கள் பத்திரி மாணவர்களிடம் இதாக என பத்தின சோகவியாக்கியான இப்போது இல்லை மேல வரும் ஒரு விஜய் மாத்திர சொல்ற என்னார் திருவிதிகளே காட்சாசி ஆட்சித்தவர் கூறத்தாழ்வான் அவருடைய திருக்குமாரன் ஆட்டார் கூறத்தாழ்வுதான் பஞ்சத்தவம் என்று நாம் செய்த கிரகத்தில் கிரீஸ்தவத்தில் முதல் முதல்ல ஒரு விஷயம் வலி செய்திருக்கிறார் பெரிய வீராசியாரை பற்றித்தான் கிரீஸ்தவம் வலி செய்து என்று கூறப்படுவார்கள் ஸ்ரீவரசோஷம் இந்த கிரகத்தை வலி செய்தார் ஆழ்வார்கள் ாட்சி பற்றி எப்படி சொல்றார் நகவான பற்றி எப்படி சொல்றார் என்பதை ஸ்பஷ்டமாக நாம் காக்கலாம் பெரிய விராட்சியார பற்றி எப்படி சொல்றார் பகவானை பற்றி எப்படி சொல்றார் என்பதையும் ஸ்பஷ்டமாக திரு நடத்த கோஷத்திலே நாம் காக்கலாம் பொங்கெருமானாறு திருவிழர்களிலேயே ஆட்சித்த கூடந்தாழ்வார்கள் அவர் திருக்குமாறுகளான பக்தரும் பொங்கெருமானுக்கு ஜகத்காரணத்தும் உண்டு சிராட்சிக்கு எகற்காரணத்தும் இல்லை என்பதை பட்டமாக ஈஸ்டவம் என்ற கிரந்தத்திலேயும் தீவுவலத்திர கோஷம் என்ற கிரந்தத்திலேயும் அழுத்திருந்திருக்கிறார்கள் அதை அனுசரித்து பெரியவாச்சான் பிள்ளை திருக்குமாரியான நாயனாராட்சான் பிள்ளையும் ஆரவந்தாருடைய அபிப்பிராயத்தை இவர் கிடைக்கின்ற இடத்திலே இதற்கும் பகவானுக்கு மாதிர்கும் பெருகிராட்சியாக அப்படி இருவதுமாய் சேர்ந்த நகர்த்தியிலே பதிபற்றிகளாகிற இவர்கள் யாக நாடுகள் தீஸ்ட்வே முதல்முதல் அசேஷத்த கர்வோபஞ்சி ஃபர்வம் முடிம் ஆபவன் பதம் கல்வியூரிடபா விஷத்தேன் என்று அருசூர் இந்த வாழ்க்கையத்தை மறுபடியும் சொல்றேன் இந்த வாழ்க்கையத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன் பாடு வாக்கியத்தை சொல்றேன் ஆழ்வார்க்கை இல்ல முன்னிடு என்பதை நாம் அண்ணா வாங்குவோம் அசேஷ ஜெகதா சர்கோப சர்க்கிவீதி ஆபவர்கதம் கர்ந்தபூர்வன் எரிஞ்சபராசீன்கே